இது கர்மஃலம் இது ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்ன காமிச்சாருன்னா கர்மஃலங்கிறது அனித்யம் ஜானஃபலம் நித்தியம் அதனால மோட்சங்கிறது உபாசனைங்கிற ஒரு கர்மாவுக்கு பலமாக இருந்தால் அனிச்சியாயிடும் அதனால உபாசன ரெண்டு விதமான நித்தியத்தை நம்ம பாக்கிறோம் சில நித்தியம் பரிணாமி நிச்சயமா அது பல விதமான அடைஞ்சாலும் கடைசியில அது இருந்துட்டு என்ன எடுத்துட்ட அந்த பிருவியானது மண்ணாக ரூபமாக இருந்தது அதுக்கப்புறம் ஆச்சு அது உடஞ்ச கடைசியில பழைய வெளியே மிருத்தா மிருத்தாக ஆயிடுறோம் அப்போ இது பலவிதமான பரிணாமங்களை அடைஞ்சாலும் கடைசியில அதனுடைய சொரூபத்திலேயே வந்து சென்று அப்பேற்பட்ட வஸ்துவ பரிணாமி பரிணாமியாக இருந்து இருக்கு ஆனால் அது நிச்சயமாகவும் இருக்கு இது ஒரு ஒரு வகை இன்னொரு வகையில அதுக்கு பரிணாமமே கிடையாது எந்த விதிகாரமும் இல்லாமல் கூதர்ஷமாக நிக்கிறது எந்த விதமான நிச்சயம் நிச்சயம் அனித் எந்த மனசு நித்தியத்துவத்தை நீங்க விவசாயிக்கிறேன் சொல்லியா இல்லாதா பரிணாமி நித்தியத்துவம் வந்ததுன்னா அது உபாதனையாளர் கூட வரலாமே நம்ப பெயர் பட்ட மோஷம் அந்த ஊரு பட்சத்துக்கு சரியான சமாதானம் சொன்னதாக ஆகாது அதனால மோட்ச எந்த விதமான பரிணாமமும் சொன்னாலே விரோதமா இருக்கு பரிணாமி பரிணாமத்தை அடையறது அப்படின்னு சொல்றேன் அப்படி நித்தியம் வேலை சொல்றேன் அது எப்படி சரியாகும் அதுக்கு அர்த்தம் எழுதுற யக்னின் விக்ரீமானே அதே வேதம் தான் ஆபரணமா இருக்கிறது சுவர் தான் எந்த விதமான ஆபரணம் தான் அது பரிணாமம் கிருஷி வியாதிகள் ஜலமாக ஜலம் தேஜசாகோ அப்படி மாறுவதே கிடையாது எத்தனை பரிணாமம் அடைஞ்சாலும் பஞ்சபூதம் பஞ்சபூதமாகவே தான் இருக்கு இது யாரு இந்த லிசம் சொல்லலாம் ஜெகன் லித்யத்துவாதிகள் சொல்லலாம் அதாவது பிரலயம் பரிணாமி உதாரணம் என்ன சொல்லலாம் பிரதானம் திருகுணாத்மகம் சொல்றார் குணக்கிரயம் சத்வர இந்த மூணு குணக்கிரயம் நான் சொல்லக்கூடிய மோட்சங்கிற ஆத்மஸ்வரூபம் இருக்கு இது இந்த மாதிரி நிச்சயம் இல்ல பரிணாமி நிச்சயம் இல்ல இதும் பாரமாஷ்ட நிச்சயம் அதாவது நெர்விகாரமாக இருந்தே நிச்சயமாக இருக்கு நீ சொல்ல நிச்சயங்கள்லாம் சவிகாரமாக இருந்த அடைஞ்சே நிச்சயம் சர்வத்யாபி அர்த்த சொல்வம் சர்வத்யாபகமானது சர்வ விக்ரியரசிதம் எந்த ஒரு விசாரமும் இல்ல பூதஷ்ட நித்தியம்னு சொன்ன அறையமாக சொல்ற நித்திருப்த அபேட்சையே கிடமே இல்ல இருந்துணாமத்தை அடையவே முடியாது ஏன்னா சாவயமா இருந்தால்தான் ஒரு வச பரிணாமத்தை அடைய முடியும் ஆத்மஸ்வரூபம் நிரவயமா இருக்கிறதுனால பரிணாமத்தை அடையவே முடியாது ஆகையால இது கூட்டச்ச ஆகையாலே இந்த ஆத்மஸ்வரூபம் நிச்சயம் எந்தவித பரிணாமமும் இல்லாத நிச்சயம் அதுக்கு என்னென்ன விசேகரணம் போடணுமோ சக்கல விசேகமும் கொண்டு பாரமாரி அது பாரமாரி வியாவகாரிக்கும் ரொம்ப சித்தா இருந்தபடி அதெல்லாம் வியாபகம் அபாரமான இதுவியாபகம் நீ சொல்ற நித்தியங்கள்லாம் பரிச்சின்னமா இருக்கு பரிச்சின்னமா இருந்தால் அது அனித்யமாக இருக்கணும் நித்தியமும் உபகார சொல்ற விஷயம் சர்வ விக்கிரியா ரஹிதம்னு சொன்ன அங்க விக்ரயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன் இன்னும் வேற சொல்றேன் இது வந்து சரியா இல்லை நித்திய திருப்பம் நீங்க சொல்றக்கூடிய நித்தியம் இருக்கு இவ்ளவு வித்தியாசம் இருக்கு அது மாத்திரம் இல்ல எத்தனை தர்மா தர்மம் சக காரிய காலம் நான் சொல்லக்கூடிய இந்தம ஃபலமோ மெதுவுமே சம்பந்தப்படாது நீங்க சொல்ற நித்தியங்கள் நித்தியமோ அனித்யமோ இது எல்லாம் தர்மம் அதர்மம் இதனுடைய காரியமாக இருக்கணும் இல்லையா தர்மகர்ம சம்பந்தம் சம்பந்தப்பட்டது கால சம்பந்தம் அதாவது கால பரிச்சின்னமாகவே இருக்குமரூபத்துக்குமத்திலே எந்த காரிய சம்பந்தமும் இல்லை தர்மாதர்மத்தருடையம் என்னன்னா சம்பந்தம் கிடையாது அதே மாதிரி இது காலத்திற பரிச்சின்னம் கால பரிச்சின்னம்னு ஒரு கால சம்பந்தமே இல்லைங்கறதுக்கு இவர் சொல்லியிருக்க மகாபாரியத்துல ஒரு வஸ்துவ வர்த்தமானம் எப்ப சொல்லலாம்னு சொன்னா அதுக்கு அதிகம்னு ஒரு அவஸ்தை இருந்தால் பரிஷத்துன்னு ஒரு அவஸ்தை இருந்தால் அப்பதான் வர்த்தமானம்னு சொல்லலாம் நான் இதுக்காக சொல்றேன் கேட்ட இப்ப காலம் இருக்கிற இருக்கு பிரம்ம இருக்கோ இல்லையோ இந்த சமயத்த பிரம்ம இருக்கு கிடையாது ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது அப்படின்னு தெரியும் ஆத்மஸ்வரூபம் எப்போதுமே இருக்கு எல்லா கால சம்பந்தமும் இருக்க கேள்வி அப்படின்னா கேக்குறாங்க அனித்திய பதார்த்தத்துக்கு ஏதோ ஒரு சில கால சம்பந்தம் தான் இருக்கு அது ஒரு காலத்துல இருந்து நித்திய பதார்த்தத்துக்கு சர்வ கால சம்பந்தமும் இருக்குற காலத்திலே சம்பந்தம் இல்லையா கால அபரிச்சிணம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு ஆட்சேபம் வருது அந்த ஆட்சேபத்துக்கு மூலமாகவே பதில் கிடைக்கிறது அப்புறம் என்ன சொல்றாருன்னா ஒரு வசுவன் வர்த்தமானம் அப்படின்னு சொல்லணும்னா இன்னமும் அதீதம் ஒரு காலம் ஒரு காலம் இந்த ரெண்டு காலத்திலும் அப்படி இல்லாததுனால வர்த்தமானம் சொல்றேன் அதீக கால சம்பந்தம் பிரதியோகி அதீகம் இல்ல இருக்கு அப்படின்னா அது என்னது அதுதான் வர்த்தமான காலம் ஒரு வசுவ வர்த்தமானம் சொல்லணுமானால் நிச்சய பதார்த்து அவருக்குறாங்க நிச்சய பதார்த்தத்துல எப்படி கால விவகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த நிச்சய பதார்த்தத்துல அசீபத்துவம் புருஷத்துவங்கள்ல அந்த கால சம்பந்தம் நேரடியாக அதுக்கு அவுபாதிகமான ஒரு காலகம் வந்து சொல்லலாம் உதாரணம் என்ன உதாரணம் இருக்காருன்னா இப்ப சிவாலயம் ஆனது சிமாலய பர்வத்தம் இருக்கு ராமர் காலத்துல இருந்தது இருந்ததுன்னு சொன்னா அதே சிமாலயம் இப்ப இல்லையா இருந்து இருக்கக்கூடிய அந்த சிமாலயத்த இருந்ததுன்னு எப்படி சொல்றது இருந்ததுன்னு சொன்னா இப்ப இல்லைன்னு சொன்னாரு இருந்தது அதீர் காலத்துல இருந்தா சொல்லலாம் அப்ப அதீத கால சம்பந்தம் சொல்றது ஒரு வஸ்துவை எப்போ அதீதம் உள்ள சமயத்துலதான் அது பவிஷத்து அதீதம் பவிஷ்யத்து அப்படின்னு சொல்ல முடியாத அவசியங்கிறது எப்போ அதுதான் அது காலத்தான் உற்பத்திய பூர்வம் அந்த வஸ்து பவிஷ்ய கால சம்பந்தம் நாசம் ஆனதுக்கப்புறம் அது அத்தீத கால சம்பந்தம் இப்ப நடுவுல நிக்கிறது முப்பத்தி ஆயிரத்தி நாசம் ஆகலமான அசீதம் சொல்றது அந்த காலத்துல ஹிமாலயம் இருந்ததுன்னு சொல்லி இப்போ இருந்துன்றே இருக்கடிக்க நாளைக்கும் இருக்கும்போதுன்னு சொல்றேச்ச இது ராமட காலத்துல இந்த மாதிரி ஆஹ் இருந்தது அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா அதுக்கு நேரடியான காலம் இப்ப நித்தியம்னு வச்சு விடுவோம் ஹிமாலயத்தை நித்திய பதார்த்தம் அப்படின்னு வச்சு வச்சுடுவோம்னா இப்ப இருந்ததுன்னு விவகாரத்தை எப்படி பண்ணா ராமர் இப்ப இல்லை ராமர் ராஜாவாக இருந்த காலமும் ஒரு சனிக்காலம் இருக்கு இல்லையா அந்த காலத்தை நாம ஒரு காலமாக எடுத்துக்கிறோம் அந்த கால விஷயத்த ரூபமாக அந்த ஹிமாலயம் இப்ப இல்லை ஹிமாலயம் இருக்கு ஆனா அவர் காலத்தோடு சேர்ந்ததாக இல்லை அதே மாதிரி நீங்க அத இருந்தா அது இருந்தது வரப்போறது நாளைக்கு வரப்போறது அப்படின்னு சொல்றேன் ஆனால் அனுக்கியமான இமகு காலத்தை வச்சுட்டு அந்த காலத்தோடு அதை சம்பந்தப்படுத்தி அதுக்கப்புறம் அது அத்தீதம் புவிஷ்யத்து வருத்தமான சொல்லவில்லை என்ன ஆச்சுன்னா நித்தியமான பதார்த்து காலசம்பந்தம் வராது அதுக்கு காலசம்பந்த விவகாரம் பண்ணணும்னா அனித்தியமான இன்னொரு சொல்லி அப்படின்னா அதுக்கு விவகாரத்தை பிரமாணமா காமிச்சா ஹிமாலயம் இருந்தது ஹிமாலயா ஆசி இந்த விவகாரம் தப்பு ஏன்னா அஸ்தி அப்போ எப்படி சொல்லலாம் ஒரு காலத்தை சேருங்க ஆசி ராமஸ்காஜ்யாலே ஹிமாலயா ஆசி கொஞ்சம் அதோட வெறும் ஹிமாலயம் இருந்துட்டே இருக்கு எப்படி அகம் ஆசம் அப்படின்னு சொன்னது தப்பு அகம் ஆசம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஆசம்னு பூத காலத்தை பிரயோகம் பண்ணணும் அதனால ஏன்னா ஆசமா நித்தியம் இல்லையா அது கால சம்பந்தம் நேரடியா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தீதமும் கிடையாது இதுவும் கிடையாது பரிஷ்யத்தும் கிடையாது ஆகையால வர்த்தமானத்தும் கிடையாது எந்த கால சம்பந்தமும் இல்லை அது நஷ்டம் அத்தீதத்தும் எதுக்கு வரும் எதுக்கு நாசமும் அதுதான் அதீதமாகலாம் எதுக்கு உற்பத்தி உண்டோ அதுதான் உற்பத்தியும் இல்லை விநாசமும் இல்லைங்கிற வசவுக்கு இந்த முழு காரணங்கள் அதிகம் வர்த்தமானத்தும் கிடையாது பண்ணணும் ஆனால் வேற ஏதாவது ஒரு சேர்த்து சேர்த்தா அது தெரியாக அதனால காலத்திறையை சம்பந்தம் ஆத்மாவுக்கு கிடையாது அதனால இது இந்த காலத்திரைய நோபாவர்த்தியும் இருக்க அநித்ய வஸ்து ஒரு சில காலத்துலதான் இருக்கு நித்திய வஸ்து சர்வ காலத்த காலசம்பந்தம் இல்லேன்னு சொல்றது அவ காலசம்பந்த என்ன புரிஞ்சுக்கல அதனால கேக்குறான் சொந்த காலத்திரைய நோபாவத்தியது அசரீரத்வம் மோக் நான் சொல்றேன் மோஷம் இந்த அசரீர்து அசரீரம் அப்படின்னு அது என்னது அதுதான் மோஷன் அதுதான் ஆத்மஸ்வரூபம்